நன்றினையின் ஒரு நிமிடை யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா தைரியமே நம்முடைய மிக நெருங்கிய நண்பன் ஆம் தைரியமே நம்முடைய மிக நெருங்கிய நண்பன் என்கிறார் ஷேக்ஸ்பியர் நன்றி வணக்கம்